الحمد لله. الحمد لله نحفظه ونستعينه ونستغفره ونعوذ بالله لمنطره ويحفظنا. ومن فجعات أحبالنا وينزل الله فلا تضر له. ومن يمريل فلا تزيله. الله ربكم صرا وألانيا أما بعد فغلق மேலக்கூடிய மாளிகையே நல்ல அல்லாஹுவை எல்லா சத்தரப்படையிலும் பயந்து சமூகம் அல்லாஹுவின் கட்டளையை வந்து எதைக்கிறேன் எனவே எல்லா சத்தரப்பு அந்த அல்லாஹாவை பயந்து நடக்கக்கூடிய கூட்டத்தில் கபூரில் கொள்வான நானே வரவேலேத்திறப்புகளை கொடுப்பதாக அல்லஹா இருக்கிறானோ அத்தனை சொந்தக்காராக அல்லாய் அனைவரையும் ஆகி அவர்வானாம் அல்லாஹோடு நெருக்கத்தை பெறக்கூடிய நாட்கள் ஒரு மனிதன் தவறிலே இருந்தாங்க தவறுகளை மீண்டும் பொருத்தமான நாட்கள் நன்மைகள் அதிகமாக எங்களுக்கு தேடிக்கொள்ளக்கூடிய நாட்கள் ஆக்கி வைத்திருக்கிறார் காலங்களிலே சிறந்த காலமாக நாயுத்தெல்லாம் அவர்கள் வாழ்ந்த காலத்தை அல்லாஹா கிட்டு திருக்கிறார் சொல்லவா அணை வசல்லம் அவர் சொன்னார்கள் நூற்றாண்டுகளிலே நான் வாழ்ந்த நூற்றாண்டு நூற்றாண்டு அதற்கு வாழ்ந்த அதுக்கு அடுத்த வாழ்ந்தவர்களுடைய நூற்றாண்டு அருமை நாயம் சொல்லவாக அணைகிவசல்லும் அவர் சொன்னார்கள் காலங்களிலே பொற்காலம் காலங்களிலே சிறந்த காலம் அது நாயம் செலவாக அணைகி அவர்கள் வாழ்ந்த காலம் கண்ணியமானவர்களே சொல்லவாக அனைவசிலவர்கள் வாழ்ந்த காலம் அனைவசிலவர்கள் வாழ்ந்த காலம் அத்துவத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட சாபாக்கள் வாழ்ந்த காலம் செய்கின்ற மக்களையே அல்லாவின் புறத்தால் வகை மூலம் இறங்கி திருத்திய மாதம் அல்லாமே அப்படிப்பட்ட கண்ணியமான அல்லாஹர்களே அதே மூணு மாதங்களிலும் சிறந்த மாதங்களாக அல்லாஹு நாலு மாதங்களை பதிருக்கிறார் அதுதான் நாம் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறோம் கண்ணியமானவர்களே அதே ஒரு நாட்களிலும் சிறந்த நாட்களை அல்லா சிறந்த நாட்களாக தந்திருக்கிறான் அதுதான் அரப்பாவுடைய நாள் அதுதான் அசுராவுடைய நாள் அதுதான் மூன்று நாட்கள் அதுதான் இரண்டு நாட்கள் கணியமானவர்களே இப்படி சிறந்த நாட்களை அல்லாஹ் தந்திருக்கிறான் அதே போன்று இரவுகளிலும் மிகச் சிறந்த இரவாக அல்லாஹ் மதுருடைய இரவை தந்திருக்கிறான் அன்பான அல்லாஹை கல்லடியார்களே எனவே அல்லாஹ் தந்திருக்கின்ற நாட்களிலே மிக சிறந்த நாள் நாம் இருக்கக்கூடிய இந்த நாட்கள் பெருமதியான நாட்கள் அல்லா இந்த நாட்களை இப்படி குருவானிலே சொல்கின்ற போது காவின் மீது சத்தியமாக பத்து இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சத்தியமிட்டு செல்கின்றான் அல்லாஹ் இதையெல்லாம் சத்தியம் விட்டு அதெல்லாம் பெருமதியானவை உதாரணமாக அல்லாஹ் வானத்தின் மீது சத்தியம் செய்கிறான் பூமியின் மீது சத்தியம் செய்கிறான் காலத்தின் மீது சத்தியம் செய்கிறான் இரவு மீது பகலை மீது நட்சத்திரங்கள் மீது இது எல்லாவற்று சத்தியம் செய்கிறான் இதெல்லாம் அல்லாஹுடைய படைப்பு அதனால் அல்லாஹுக்குரிய அல்லாஹுடைய படைப்புகளின் மீது சத்தியம் பண்ண அல்லாஹுடைய படைப்பினங்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கு முடியாது படைப்பினங்கள் மீது சத்தியம் பண்ணு அல்லாவுடைய படைப்பு அதனால் அல்லாவுக்கு அல்லாஹ் சொல்கின்றோ அந்த விடயம் முக்கியமானது என்பதை நாம் விலகிக் கொள்ள வேண்டும் அன்றான அல்லாஹ் சொல்லறியார்களே அல்லாஹ் பத்து இரவுகளின் மீது சத்தியமாக என்று சொல்கின்றான் இந்த பத்து இரவுகளை மான்கள் அதாவது பத்து நீங்கள் விலக்கப்படுத்துகின்ற போது தலைவருக்கு வர்ணிக்கப்பட்ட அவர்கள் சொல்லுகொண்டார்கள் அந்த பத்து இரவுகள் என்பது ஆரம்ப பத்து இரவுகள் என்பதாக சொல்லுகொண்டார்கள் இதே கருத்தை தான் அணகி அவர்களும் சொல்லிகொண்டார்கள் வாகி அணி அவர்களும் சொல்லிகொண்டார்கள் எனவே அன்பான பெருமதியான நாட்கள் அருமை நாயம் செலவாக அணியெல்லாம் அவர்கள் சொன்னார்களே ஒரு மனிதன் இந்த பத்து நாட்களில் செய்யக்கூடிய அமல் இருக்கிறதே அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான அமல் இந்த நாட்களே செய்யக்கூடிய ஐபாஸ் இருக்கிறது இது அல்லாவுக்கு மிகவும் பெருமதியான அமல் அப்போது ஒரு நபி சோழர் ஒரு சஹாதி எழுந்து கேட்டார் அல்லாவின் தூதரே செய்வதை விழவும் சிறந்த அமலான பாதையிலே ஜிஹாதுக்கு போய் அவன் தன்னுடைய உடமைகளையும் உயிரையும் இழந்து விட்டால் அவன் சஹீதாகி விட்டால் அவன் சிறந்தவன் அப்படி இல்லாமல் அந்த போருக்கு சென்ற அந்த சஹீத் போருக்கு சென் அந்த போராலே போரை குடித்துவிட்டு யுத்தத்தை குடித்து அவருடைய ஊருக்கு திரும்பிவிட்டால் கண்ணியமானவர்களே திரும்பி அந்த யுத்தம் செய்து விட்டு திரும்பியவரை விடவும் இந்த காலத்திலே அமல் செய்யக்கூடியவர்கள் பெருமதியானவர்கள் என்ற செய்தியை அல்லாவினர் சொன்னார்கள் இந்த ஹனிப் முஸ்லீமே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் அன்பான் அல்லா பங்களியர்களே எவ்வளவு பெருமதியான காலம் அது மாத்திரமல்ல இந்த பத்து நாட்களுக்குள்ளே செய்யக்கூடிய மிக முக்கியமான அமல்களை நாலு வகைப்படுத்தலாம் ஒரு மனிதன் செய்யக்கூடிய அமல்களை நான்கு வகைப்படுத்தலாம் தன்னுடைய உள்ளத்தால் செய்யக்கூடிய அமல் அடுத்ததாக உறுப்புகளால் செய்யக்கூடிய அமல் அடுத்ததாக தன்னுடைய உடம்பால் செய்யக்கூடிய அமல் அடுத்ததாக தன்னுடைய சொற்பு செல்வங்களால் செய்யக்கூடிய அமல் முதலாவதாக தன்னுடைய உள்ளத்தால் செய்யக்கூடிய அமலை அதிகமாக இந்த காலத்திலே அதிகப்படுத்தவில்லை உள்ளத்தால் மற்ற மக்களுக்கு துவான் செய்ய வேண்டும் என்னுடைய பாவங்களை இணைத்து கண்ணீர் அழிக்க வேண்டும் அல்லா ஒரு நெருங்கிய தொடர்புகளை ஏற்படுத்த வேண்டும் கண்ணியமானவர்களே முதலாவது வகையான அமல் இரண்டாவது வகையான அமல் கண்ணியமானவர்களே எங்களுடைய உறுப்புகளால் இந்த நாவால் நல்லதை பேச வேண்டும் கண்ணால் நல்லதை பார்க்க வேண்டும் சிலாபத்துக்கள் செய்ய வேண்டும் அதிகமாக திகழ் செய்ய வேண்டும் மற்ற மக்களுக்கு உபநியாசம் வத்தியத்துகளையும் செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட மிகப்பெருமதியான நாட்கள் அதே மூன்றாவது வகை எங்களுடைய உடம்பால் செய்யக்கூடிய அமல் எங்களுடைய உடம்பால் இந்த காலத்திலே நோம்பு நோக்க வேண்டும் சுண்ணத்தான நோம்புகள் அதே அதிகமாக விபாதம் செய்ய வேண்டும் அதிகமாக மற்ற மக்களுக்கு எதும செய்ய வேண்டும் அதிலும் குறிப்பாக எங்களுடைய வளர்ப்பதற்கு அதிகமாக பெருமதி செய்ய வேண்டும் அன்பானவர்களே இறுதியாக எங்களுக்கு தந்திருக்கின்ற சொந்த செல்வங்களின் மூலமாக இந்த காலங்களிலே தருமங்கள் அதிகமாக கொடுக்க வேண்டும் அதே மாதிரி அச்சி பெண்ணா தினத்திலே உரிய அந்த சுண்ணாட்கதாவை நான் நிறைவேற்ற வேண்டும் அன்பானவர்களே இந்த நான்கு வகையான அமல்களையும் இந்த காலத்திலே அதிகமா செய்து கொள்ள வேண்டும் அதிலும் குறிப்பாக அந்த அரபாவுடைய நாள் எவ்வளவு பெருமையான நாள் என்றால் செலவாக அடங்கி வந்தல அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதர் கேட்கக்கூடிய துவாக்கள்ல மிகவும் பெருமதியான துவா அரபாவுடைய நாள்ல கேட்கக்கூடிய துவா அரபாவுடைய நாள் ஏது ஒன்பதாவது இலங்கை கணக்குப்படி வரும் என்ற செவ்வாய் கிழமை இருபத்தி ஒராம் திகதி அந்த அரபாவுடைய நாள் பெருமதியான நாள் சொன்னார்கள் அது கண்ணியமானவர்களே அரபாவிலே தங்குவதான் என்று சொன்னார்கள் அவர்கள் லட்சக்கணக்கான வைத்து பயான் செய்த நாள் அந்த நாள் கண்ணியமானவர்களே அது மாத்திரம் அல்ல என்னுடைய முழுமைப்படுத்தப்பட்ட நாள் அரபாவுடைய நாள் அது எவ்வளவுமான கோவில் தொடங்கக்கூடிய அந்த குரான் ஆயிரத்தி ஐந்தாவது வரைக்கும் என்னுடைய பொறானை முழுமைப்படுத்திய நாள் சொல்லோ அழகி வசதிகள் செய்தால் அன்பானவர்களே அந்த அரப்பாவுடைய ஒரு சுண்ணத்தான அமலை எங்களுக்கு காட்டி தந்தார்கள் அதுதான் அந்த அரப்பாவுடைய நாள் அதாவது வருகின்ற செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஒராம் திகதி நோக்கக்கூடிய சுண்ணத்தான நோவுடைய பெறுமதியை சொல்லவதாக அடங்கி சொன்னார்கள் அந்த அரப்பாவுடைய அரபாவுடைய நோக்க இருக்கிறதே இரண்டு வருட பாவங்களுக்கு பரிகாரம் என்று சொல்லலாக வரைபட்டு வருகிறார்கள் கண்ணியமானவர்களே ஒரு வருடத்துக்கு பரிகாரம் மாத்திரம் யாரும் விட்டுவிடக்கூடாது சொன்னார்கள் அதிகமான மக்களை நரவிலே இருந்து அல்லா விடுதலை செய்வதற்காக வேண்டி சில நாட்களை தெரிவு செய்திருக்கிறான் அப்படிப்பட்ட மிக முக்கியமான நாட்கள் ஒரு நாள் தான் அறப்பாவுடைய நாள் நரகத்துக்குன்னே எழுதப்பட்ட மக்களையும் நலகளே இருந்து விடுதலை செய்து அவர்களை துவக்க மறுப்பதற்கு ஒரு சந்தர்ப்பமாக அல்ல தந்த நாள் அன்பானவர்களே எங்களுடைய தாய் அல்லது எங்களுடைய சந்தை அல்லது எங்களுடைய பெரிய உறவுகளை கைவிட்டு புரிந்து அந்த அம்மாவுடைய நாள் நோம்பு விட்டு அல்லாவிடத்திலே கையேந்துங்கள் யான் அல்லா எங்களுடைய உறவுகள் எப்படியோ பேர் மண்ணோடு வாழ்கின்றார்கள் அந்த கபுடைய தோற்கத்தை பொறுத்துக்கூடிய நிச்சயமாக கண்ணியமானவர்களே நரகத்தை கேட்டு எழுதப்பட்ட மக்களையும் நரகலே இருந்து விடுதலை செய்வதற்காக தெருவு செய்திருக்கின்ற மிக முக்கியமான ஒரு நாள் எனவே அந்த நோம்பை நோட்டுவிட்டு அனைவரும் அல்லா கையே பிரச்சனைகள் நிச்சயமாக தீர்வை அல்லா தருவான் எனவே அன்பானவர்களே நாங்கள் எல்லோரும் அமல் செய்கிறோம் ஆனால் அந்த அமலை பாதுகாப்பதில் அக்கறை இல்லாமல் இருக்கிறோம் அன்பானவர்களே எனவே அமல் செய்வதிலே மாத்திரம் நாங்கள் ஆதாரமாக இருப்பதை போன்றோ அந்த அமல்களை அந்த நல்ல காரியங்களை பாதுகாப்பதிலே கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் இன்று எங்களுடைய சமுதாயத்தை நாம் பார்க்கின்ற போது அதிகமாக அமல் செய்கின்றார்கள் விழித்து விழித்து அமல் செய்கிறார்கள் சிரமப்பட்டு சிரமப்பட்டு அமல் செய்கின்றார்கள் இரவு பகலாக அமல் செய்கின்றார்கள் ஆனால் அந்த அமலை பாதுகாப்பதிலே எந்த அக்கறையும் இல்லாமல் இருக்கிறார்கள் கண்ணியமான அமல் செய்வதற்கு அமல் செய்வது அமல்களை பாதுகாப்பது ரொம்ப கஷ்டம் செஞ்ச ஹஜ் வெளியில போய் சொல்லாம இருப்பது ரொம்ப கஷ்டம் கொடுத்த சதற்காக வெளியில போய் சொல்லாம இருப்பது ரொம்ப கஷ்டம் நோற்று நோம்புகளை வெளியில போய் சொல்லாம இருப்பது ரொம்ப கஷ்டம் என்றால் அமல்வம்னால் அதை விட மிகப்பெரிய புத்திசாலித்தனம் இருவென்றால் செய்த அமல்களை அப்படியே பாதுகாத்து நாளைய எங்களுடைய மீதானுக்கதை கொண்டு வருவதுதான் மிகப்பெரிய புத்திசாலித்தனம் எனவே அன்பானவர்களே எங்களுடைய அமல்கள் எல்லாம் நாளைய வறுமையில எங்களுடைய மீதானே இல்லாமல் போவதற்கு பிரதான காரணங்களே ஒன்றுதான் கண்ணியமானவர்களே எங்களுடைய நாவை பாதுகாப்பாமல் இருப்பது அருமை நாயம் சொல்லோ சொன்னார்கள் மனிதனுடைய அதிகமான பாவங்கள் அவனுடைய நாவால் ஏற்படக்கூடியவை என்று சொல்லலாகோ அழகி வசல் சொன்னார்கள் சொல்லலாம் அழகி வசத அவர் இன்னும் ஒரு முறை சொன்னார்கள் இந்த நாவை பிடித்து சொன்னார்கள் அதிகமான மக்களை நரவிலே முகங்கு தள்ளக்கூடிய ஒரு உறுப்புத்தான் இந்த என்று சொன்னார்கள் எனவே அன்பானவர்களே செய்யக்கூடிய அமலை நாளே வறுமையிலே எங்களுடைய மீதானே பார்க்க வேண்டுமா அப்படின்னா அந்த நாவை பாதுகாக்க ஆனா ஐம்பது அறுபது கிலோ கிராம் எடையுடைய இந்த முழு உடம்பையை தூக்கி நரவில் தள்ளக்கூடிய ஐம்பது கிராம் நாணவர்களே சாதாரணமான ஒரு உறுப்பல்ல நினைத்த புறத்துக்கு வளைந்து வளைந்து பேசும் அதனால தான் சொல்லுவாங்க உள்ளத்துல வரக்கூடிய எல்லா விடயங்களையும் இந்த நாவால் பேசிவிடக் கூடாது ஒரு கூட்டம் நாங்கள் சொல்லக்கூடிய விடயத்தை அதனால் உள்ளத்திலே வரக்கூடிய எல்லாவற்றையும் பேசாமல் உள்ளத்திலே வரக்கூடியதிலே நல்லதை புறக்கி பேச வேண்டும் அல்ல சொல்கிறான் மக்களோடு நீங்க நல்ல முறையில பேசுங்க அல்லாஹு அடியார்களுக்கு கட்டல் இருக்கிறான் அல்லா கட்டல் இருக்கிறான் நபிய நாயகமே என்னுடைய அடியார்களுக்கு சொல்லிக் கொடுங்க பேசுகின்ற போது நல்ல வார்த்தைகளை பேசுமாறு சொல்லி கொடுங்க கண்ணியமானவர்களே அருவருப்பான வார்த்தைகள் அந்த நாவால பேசக்கூடாது இந்த நாவால பொய் பேசக்கூடாது இந்த நாவால கோய் பேசக்கூடாது இந்த நாவால புற பேசக்கூடாது இந்த நாவால மற்றவுடைய பிரச்சனையை ஊற்றிவிடக்கூடாது இந்த நாவால உலருக்கு எந்த துன்புறுத்தலும் இருக்கக்கூடாது இந்த நாவால நேர்வையை பேச வேண்டும் உண்மையை பேச வேண்டும் இந்த நாவால நல்லலை பேச வேண்டும் கண்ணியமானவர்களே எப்போதும் எங்களுடைய உறுப்பு பாதுகாக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக எங்களுடைய அமல்களை நாளைய எங்களுடைய உள்ளத்தையும் உடைக்குமாறுமே சொல்லவர்களே அமல்கள் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் அனுப்பின உலகத்திலே யாரும் இருக்க முடியாது மிகப்பெரிய ஒரு குப்புராளி நான் நான் மிகப்பெரிய ரப்பொன்று சென்னவன் சிறன் பிற அவுனை விட ஒரு கொடிய விழுந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது அப்படிப்பட்டே அல்லா இரண்டு நபிமார்களை அனுப்புகின்றான் இரண்டு நபிமார்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி எது தெரியுமா நீங்க அந்த இரண்டு சென்று சொல்ல நடந்து கொள்ளுங்கள் என்பதை எல்லாம் தெரியாம வாழ்றான் நல்லது கெட்டது எதிரானே ஒரு கடுங்கோலன் தானே ஒரு குப்ராரி தானே எப்படியும் உடைக்கலாம் என்று நிலைப்பாட்டில் இருக்க முடியாது அல்லாஹ் சொல்கிறான் நீங்க சொத்தா பேசினா என்ன தெரியுமா நடக்கும் அந்த பெரு அவுட் படிப்பினை பெறுவான் முஸ்லீம்களுடைய வரும் என்ற ஒரு படிப்பினை அவனுக்கு இருக்கும் என்றே சொல்கின்றான் அன்பான அல்லாஹோய் நல்லே அது மாத்திரமல்ல அல்லாஹா இன்னும் சொல்கின்றான் நீங்க துருவி துருவி ஆராயவான் சிக்குருட்டி வேலை பார்க்க வேண்டாம் மற்ற வக்கிற உள்ள பார்க்க வேண்டாம் வலாயும் உங்களில் சிலர் மக்களுடைய குறைகளை புறம் பேச வேண்டாம் யாரது மற்ற மக்கள் பேசினா நீங்க உங்களுடைய சகோதரனுடைய இரண்டு போன மாமிசத்தை உண்பதற்கு சமன் என்பதாக அல்லாஹு பரிசு அல்ல குறைவாங்க சொல்லப்பட்டார் அன்பானவர்களே ஒரு ஜனாதா கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிறேன் வைத்துக் கொள்வோம் பள்ளி ஜெனாதா தொழில்கூடிய விபரங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார் அந்த சந்தர்ப்பத்திலே அந்த துண்டை வெட்டி யாராவது சாப்பிடுங்கள் என்றால் சாப்பிடுவார்களா யாருமே சாப்பிட மாட்டார் பரிசு அல்பவான் சொல்கிறது யாரெல்லாம் மனிதர்களை பெற்றி பேசி கொண்டிருக்கிறார்களோ கண்ணியமானவர்களே கரைத்துக் கொண்டிருக்கிறார்களோ மற்ற குராய்களை பேசிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மனித மாமிட்டம் சாப்பிடுகின்றார்கள் கண்ணியமான அல்லாஹோ நாளியார்களே எனவே மற்றவரை பற்றி யாரும் குறைகள் பேசக்கூடாது புறம் பேசக்கூடாது நாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் அல்லாஹோ அலங்கி வசலம் அவர் சொன்னார்கள் நாளைய மருமையில சில மனிதர்கள் வருவார்கள் அமர்களுக்கு எந்த குறையும் இருக்காது அவன் தொழுகையா எல்லா தொழுகைகளையும் தொழுதிருப்பார் பருவா சுங்கத்தா எல்லாம் தொழுதிருப்பார் அதே போல் முழுமையா கொடுத்திருப்பார் நோபா சுங்கத்தா எல்லா காம்புகளும் நோட்டிருப்பார் ஒரு பக்கம் அவனுடைய அமல்கள் வர இன்னொரு பக்கம் அவனை பற்றிய முறைப்பாடுகள் வரும் கண்ணியமானவர்களே வரக்கூடிய எல்லா முறைப்பாடுகளிலும் அதிகமான முறைப்பாடுகள் கண்ணியமானவர்கள் அவனுடைய நாவால் செய்த முறைப்பாடு அவனுடைய நாவால் செய்த புரியுதுங்கள் அவன் நன்மைகளை கொண்டு வருவான் கொள்கையை கொண்டு வருவான் அதே சந்தர்ப்பத்திலே ஒரு மனிதர் வந்து சொல்லுவார் கதை சசமகாதா இவன் என்னை ஏசினான் அல்லா ஒரு சிலை முறையிடுவான் அல்லாஹ் உள்ளவா கண்ணியமானவர்களே அந்த அரியான் அந்த அடியான் அநியாயம் அழைக்கப்பட்ட போது அன்று இந்த உலகத்திலே நீதம் பெற்றுக் யாரும் இருக்கவில்லை நாளைய மருமையிலே அல்லா நீதம் பெற்றுக் போகிறான் உன்னுடைய நல்லமல்களை தா உன் மூலமாக அநியாயம் அழைக்கப்பட்டவர் இருக்கிறார் என்று அவனை அமல்கள் எடுத்து அல்லாஹ் கொடுப்பான் அதற்கு பின்னால் கதிசத்த மகாதாதா இன்னும் ஒரு மனிதர் இந்த உலகத்தில் என்னை வைத்தான் பேச்சை கேட்டுவிட்டு என்னை மட்டும் கட்டிவிட்டார்கள் யாழ்லா எனக்கு இந்த உலகத்தில் நிம்மதி இல்லை நாளை மறுபடியாவது நிம்மதி கிடைக்குமோ என்று நடத்தம் கேட்டு வந்திருக்கிறேன் நல்லா சில முறைப்பாடை முன்வைக்கின்ற போது சொல்லுவான் உன்னுடைய அமல்களை தான் அநியாயமளிக்கப்பட்ட மக்களுக்கு அப்படியே இவருடைய நன்மைகள் அநியாயமளிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கப்படும் அதற்கு பின்னால் கண்ணியமானவர்களே இன்னும் சில முறைப்பாடுகள் வரும் காணியை பிடித்திருக்கிறான் யா என்னுடைய செல்வத்திலே இவரை கை வைத்திருக்கிறான் யா அல்லா எனவே எனக்கும் மீதம் செலுத்து என்று சொல்லிகொண்ட போது அல்லாஹ் என்ன செய்வான் அவனை அமல்கள் எடுத்து கொடுத்து வருவான் நல்ல அமல்களோடு வந்த மனிதன் நோபுக்கு துறையிலே நோபை கொண்டு வந்தான் குறையிலே கொண்டு வந்தான் தொழுகைக்கு குறையிலே தொழுகையை கொண்டு வந்தான் எல்லா அமல்களும் முடிந்துவிட்டு முடிந்ததுக்கு பின்னால் அந்த மனிதன் அமல்களை கொடுத்து விட்டு அப்படியே ஒன்றும் இல்லாமல் இருப்பான் கண்ணியமான அல்லாஹன் கிடையாது அதுக்கு பின்னால் இன்னும் ஒரு மனிதர் வந்து சொல்வார் என்னுடைய இரத்தத்தை ஓட்டினானியல்லா இவனுக்குள்ள அதிகாரத்தை வைத்து அரசியல் பலத்தை வைத்து பணத்தை வைத்து என்னுடைய இரத்தத்தை ஓட்டினானியால் எனக்கும் நீதம் செலுத்து என்று சொல்கின்ற கொண்டு வந்த மனிதர்களுக்கு நன்மை எல்லாம் கொடுக்கப்பட்டதற்கு பின்னால் அநியாயம் அழைக்கப்பட்ட மக்களுடைய தீமைகளை எடுத்து பாவங்களை எடுத்து நன்மைகளை கொண்டு வந்த மனிதனுக்கு கொடுக்கப்படும் இன்னும் அவரை பற்றிய முறைப்பாடுகள் வல்லரவகாதா என்னை அடித்தார் என்று பலரும் பல முறைப்பாடுகளை கொண்டு வருகின்ற போது எல்லோருடைய பாவத்தையும் அவர்களுக்கு கொடுத்து கண்ணியமானவர்களே சும்ம சுரிக பெண்ணா பின்ன நரகத்திலே தூக்கி வீசப்படுவார் என்று சொன்னார்கள் அமல்கள் செய்திருக்கிறார்கள் ஆனால் அந்த அமல்களை பாதுகாக்கவில்லை நிறைய சொன்னிருக்கிறார்கள் நிறைய நாம இருக்கிறார்கள் நிறைய தக்காச கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் கண்ணியமானவர்கள் இந்த நாவினால் மற்றொரு தொந்தரவு கொடுத்திருக்கிறார்கள் மற்றவருடைய பொருளை அபாயத்திருக்கிறார்கள் மற்றவருக்கு அடித்திருக்கிறார்கள் மற்றவருக்கு அவரது சொல்லியிருக்கிறார்கள் போய் இன்னொரு சாராருடைய தீமைகளின் தலையிலே சுமந்து நடைகளே போக நிலைமையை கூடும் அல்லாய் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் எனவே அன்பான் அல்லாஹார்களே எதை சொல்ல வருகின்றார் இந்த காலம் இருக்கிறதே பெருமதியான ஒரு காலம் எங்களை எங்களை ஒரு பக்கம் திருத்தி சுருக்கத்தை நோக்கி பயணிப்பதற்கு பொருத்தமான ஒரு காலம் உங்களுடைய பாவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலம் அதனால் இந்த காலத்தை யாரும் வீணாக்கி விடாது அதிலே மிக முக்கியமான ஒரு அம்சம் எதுவென்றால் கண்ணியமானவர்கள் ஊருக்குள்ள ஒற்றுமையாக இருந்து கொள்வோம் ஒற்றுமை ஒரு பலம் ஒற்றுமை ஒரு சக்தி ஒற்றுமை ஒரு ஆயுதம் ஒற்றுமை எல்லாருடைய உதவியை போட்டு மிகப்பெரிய ஒரு ஐபாதா ஒற்றுமையை யாரும் பால்படுத்தி விடாது ஒற்றுமை இருக்கதே அது ஒரு ஆயுதத்தை போல பேங்குல ஒரு செக்யூரிட்டி இருக்கிறார் அந்த பேங்கில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கண்ணியமானவர்களில் ஆயுதம் இருக்கும் ஆயுதம் இல்லண்டா அந்த இடத்துல அவர் இருப்பதில் அர்த்தமே இல்லை படத்துக்கு பாதுகாப்பு அவளுடைய கையில் இருக்கக்கூடிய ஆயுதத்தால கண்ணியமானவர்கள் எனவே எங்களுக்கு உதவி அல்லாவுடைய உதவி எழுந்த மாதிரி கண்ணியமானவர்களே எனவே எங்களுக்குள்ள ஒற்றுமையா அறிந்து கொள்வோம் ஒற்றுமையை வலுப்படுத்துவதற்கு ஒற்றுமையை பலப்படுத்துவதற்கு பொருத்தமான காலம்தான் இந்த காலமாக இருக்கிறது கண்ணியமானவர்களே பெரிய அளமான ஒரு குடும்பத்தை நாம் எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் இப்ராஹிம் அலைமையாக வாழ்ந்தார் கண்ணியமான சிலை வணக்கக்காரன் இரண்டு மார்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் ஒரு வீட்டில் சேர்ந்தவர்களே வாழ்வது சிரமமான காரியம் இரண்டு கட்சியைச் சேர்ந்தவர்களே வாழ்வது சிரமமான காரியம் இரண்டு கொள்கையுடையவர்களே வாழ்வது சிரமமான காரியம் ஆனால் இரண்டு மார்க்க முடியவர்கள் ஒரே வீட்டுக்கு வாழ்ந்திருக்கிறார்கள் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் எவ்வளவு அழகாக வாழ்ந்திருக்கிறார்கள் இப்ராஹிம் அலை இல்லாம் அவர்களை பற்றி சொல்கின்ற போதும் ஒரு முறை இப்ராஹிம் அலை அவர்கள் தன்னுடைய தந்தை கிதாவாக சொல்லுகின்றார்கள் கண்ணியமானவர்களே ஹரத் இப்ராஹிம் அலைசா தன்னுடைய சந்தையை பார்த்து சொல்லுகின்ற அருமை தந்தையே நீங்க சேத்தான வணங்க வாணுவாப்பா சேத்தான் படைச்சபுக்கு மாறு செய்யக்கூடியவன் வாப்பாண்டு வாப்பாக்கு ஒரு மகன் புத்திமதி சொல்லிக் கொடுக்கிறாரே உலக வளமையோடு இருக்குது வாப்பா உம்மாதான் பிள்ளைகளுக்கு புத்திமதி சொல்லி கொடுப்பாங்க ஆனா சொல்லுது ஒரு மகன் வாபாக்கு புத்திமதி சொல்லி கொடுத்தார் அவர்தான் இப்ராஹிம் அலை இஸ்லாம்தனுடைய தந்தையை பார்த்து சொகுந்தால் என் அருமை தந்தையே நீங்க சைதான வணங்குவானோ வாப்பா சைதா படைச்ச ரபுக்கு செய்ய கூடியவன் என்று அந்த தந்தையை பார்த்து சொல்றார் கண்ணியமானவர்களே வா சிலைய கண்முன்னுக்கு வணங்கிக் கொண்டிருக்கிறார் வாபா பார்த்து நரகவாதி மகன் சொல்லல இன்றை வாழக்கூடிய நிறைய பிள்ளைகளை பார்க்கிறோம் தன்னுடைய கொள்கையில வாப்பா இல்ல தன்னுடைய கொள்கை அவங்களை ஒதுக்கிறோம் இப்ராஹிம் அலி அவர்கள் தன்னுடைய தந்தை சிலை வணக்கம் செய்து கொண்டிருக்கிறார் அவரை பார்த்து நரகவாது என்று சொல்லல எவ்வளவு அழகாக நடந்து கொண்டார்கள் தொடர்ந்து அந்த மகன் சொல்லிக் கொடுக்கிறார் யாவ எனக்கு பயமா இருக்கு வாப்பா ஒரு மகன் சுத்தி சொல்லி கொடுக்கிறார் என் அருமை வாப்பாவே உங்களுக்கு ஏதாவது நடந்தா இந்த மகனால பொறுக்க ஏறா கண்ணியமானவர்களே எனவே அந்த தந்தைய பார்த்து அந்த மகன் சொல்றாரு சிலை வணக்கம் செய்ய வேண்டாம் என்று அதுக்கு பின்னால இப்ராஹிம் அலைத்ரா உடைய தந்தை ஆதர் ஒரு சிலை வணக்கக்காரர் பேச ஆரம்பிக்கிறார் முற காலம் வணங்கிட்டு வந்த இந்த விக்கிரகம் எல்லாம் இந்த சிலைகள் எல்லாம் உடைத்து சொல்றையா இதெல்லாம் வானாண்டு சொல்றாட்டு அந்த தந்தைய அந்த தந்தை தன்மான பார்த்து சொல்றார் இந்த வேலையை நீ விடையிலாண்டா உன்னை கல்லால அடி அருமையான ஒரு மகன் எனவே அன்பானவர்களே கள்ள முறையில் நடந்து கொள்ளுங்க பெருமதியான ஒரு காலம் தாய் சாப்பிட உள்ளத்தை யாரும் உழைச்சுக்காதீங்க இந்த உலகத்தில் கண்ணியமானவர்கள் எங்கட மனைவி மௌத்தாகிட்டா அல்லது மனைவி எங்களை விட்டு போய்காண்டா இன்னொரு திருமணம் முடிச்சு கொள்ளலாம் ஒரு தொழிற்சோர் வச்சாலுதா இங்க ஒரு தொழிற்சர் வச்சு கொள்ளலாம் வாப்பா உம்மா உத்தினா பணம் கொடுத்து அது ஒரு பெருமதியான சொத்து எனவே கண்ணியமானவர்களே அந்த தாய் சாப்பின பெருமதியாக கருதுங்க யாருக்கெல்லாம் தாய் சாப்பிட்டு இருக்கிறாங்களோ அவங்கள பாக்கியமாக கருதுங்க அவங்க மூலமாக சுவரகத்தை பெற்றுக் கொள்ளுங்க அதுக்கு பொருத்தமான ஒரு காலம் தான் இந்த காலம் கண்ணியமானவர்களே சிலை வணக்கம் புரிந்த அந்த சந்தையுடைய உள்ளத்தை கூட உடைக்கால நபி இபிராகியம் அரைத்தலாம் அவர்கள் எனவே அன்பானவர்களே நாங்கள் எங்களுடைய சந்தை மாறோடு பொறுப்பு அதாவது எங்களுடைய உடம்பு நல்ல முறை நடந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு சமூகத்தில் எத்தனையோ பிள்ளைகளை கை வைச்சா உங்களோட வாப்பா அம்மா இந்த மகன் தான் அடிக்கிறார் சொல்லி யார்த்தையுமே சொல்லாம அப்படியே பொறுத்துட்டு போயிடுவாங்க கண்ணியமானவர்களே எத்தனையோ பிள்ளைகள் சிரமப்படுறாங்க தாயிட்ட கிடைத்த அரவணைப்பு ஒரு சாட்சிய கிடைக்காது ஒரு வாக்பாட்டை கிடைச்ச அரவணைப்பு ஒரு சாட்சா கிடைக்காது அதனால தாய் தந்தையை பெருமதியாக கருதி அவர்களுடைய சீர்மத்து விஷயத்தில் அதிகமாக அடுத்த விஷயம் கண்ணியமானவர்களே உறவுகளுக்குள்ள நல்ல முறையில இருந்து கொள்ளுங்க சொல்லுவாங்க நம்ம சொன்னார்கள் உறவுகளை சேர்ந்து தாராங்க என்பதற்காக நாம கொடுக்கிறது எங்களை வீட்டுக்கு வாராங்க என்பதற்காக நம்ம போறது எங்களுக்கு உபகாரம் செய்கிறாங்க அவன் எப்படி உபகாரம் செய்கிறது இது இல்ல உறவு எங்களுக்கு தராட்டி நாங்க கொடுக்கணும் எங்களை வீட்டுக்கு வராட்டி நாங்க போகணும் எங்களுக்கு சொல்லாட்டி நாங்க அவங்களுக்கு சொல்லணும் இதுதான் உறவு முறைகளை சேர்ந்து வாள் எனவே அன்பானவர்களே இந்த காலங்களில் உறவுகளோடு மிகவும் நெருக்கமாக இருந்து கொள்ளுங்க எங்களை அமல்களை நிச்சயமாக நாளைய மருமையில எங்கட மீதாலேயே நாங்கள் அதை பார்ப்போம் அன்பானவர்களே குறிப்பாக ஒரு விளையை நான் ஞாபகப்படுத்தினேன் செய்த அமல்களை வீணாக கூடிய ஒரு நாவனை இந்த நாவால எதுவும் பொருத்தமில்லாத எந்த கதைகளையும் கதைக்காதீங்க எந்த நிம்மதி இறந்தவர்களுக்கு முன்னால் எங்களுடைய நிம்மதியைப் பற்றி பேசக்கூடாது நோயாளிக்கு முன்னால் எங்களுடைய ஆரோக்கியத்தைப் பற்றி பேசக்கூடாது கண்ணியமானவர்களே சிறை கைதிக்கு முன்னால் எங்களுடைய சோதனத்தைப் பற்றி பேசக்கூடாது பிள்ளை பாக்கிய மற்றவர்களுக்கு முன்னால் எங்களுடைய பிள்ளைகளுடைய அநாதைகளுக்கு ஏழைக்கு முன்னால் பணத்தைப் பற்றி பேசுகின்ற போது ஏழை நினைப்பார் என்னிடத்திலே ஒன்றுமே இல்லையே அதனால் இந்த பணக்காரர் என்னை என்று அவர் யோசிப்பார் எனவே அன்பானவர்களை நாவால் பேசக்கூடிய வார்த்தைகளை அலர்ந்து பேசுங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு நடி அழகி வசலம் அவர்கள் சொன்னார்கள் அமைதியாக சொன்னார்கள் அப்படி சொல்ல வேண்டாம் அப்படி சொன்னார்கள் இந்த ஜனாதா இந்த மனிதர் சிலவே இல்லை பேசக்கூடாது ஒரு வார்த்தையை பேசியிருக்கலாம் செலவழிக்க கூடிய ஒரு விஷயத்தில் செலவு செய்யாமல் கஞ்சத்தனம் செய்திருக்கலாம் இந்த காரணத்தால் இந்தியமானவர்களே நரலே கொண்டு வந்து போட்டுவிடும் அதனால்தான் சொல்ல அல்லுவா அறைவசார்கள் நீங்கள் ஒரு மனிதரை பார்த்து அல்லாஹுடைய விரோதி நீ ஒரு முனாபி நீ ஒரு காப்பீர் என்று சொல்லக்கூடாது ஏனென்றா கண்ணியமானவர்களே யாருக்கு நாங்கள் அந்த வார்த்தை பயன்படுத்தால் அவர் தான் ஒரு காப்பீராக அவர் தான் விரோதியாக மாறுவார் என்ற கருத்தை அருமை நியாயம் சொல்லலாக அடைய சொல்லிவிட்டார்கள் வரக்கூடிய வார்த்தைகளை அலர்ந்து மிகவும் பொருத்தமான நல்ல வார்த்தைகளை சமூகத்துக்கு கதையங்க அப்போதுதான் நிச்சயமாக அல்லா எங்களை கொள்வான் எனவே அன்பான அல்லாஹினார்களே அல்லாஹா சாரா மிக முக்கியமாக அதாவது நாவை பாதுகாக்கின்ற போது கிடைக்கின்ற கூலியை குருவானிலை பறிக்கின்ற போது அல்லாஹ் சொல்லுகின்றான் மிகவும் பெருமதியான ஒரு கூலி அல்லாஹா குருவானிலே சொல்கின்ற வெற்றி பெற்று விட்டார்கள் அவர்கள் அருவருப்பானவைகளை பேசவும் மாட்டார்கள் அருவருப்பானவைகள் பேசப்படுகின்ற போது இந்த காதை கொடுக்கவும் மாட்டார்கள் அப்படிப்பட்ட நல்லார்கள் கண்ணியமானவர்களே அல்லாஹ் அவர்களை வெற்றி வர்கள் என்று சொல்கின்றான் அந்த வெற்றியுடைய உச்சகட்டத்தை அல்லாஹ் தொடர்ந்து விவரிக்கின்ற போதும் வெற்றி பெற்றவர்கள் தெரியுமா என்ன நிரந்தர அனந்தரக்காக இவர்தான் என்பதாக அல்லாஹ் வருவான் நிலை சொல்லுறான் இனிமேல்பான அல்லாஹனியார்களே எங்களுடைய செஞ்ச அமல்களை பாதுகாக்கலாம் இந்த நாவ பாதுகாத்தா செஞ்ச அமல்களை கண்ணியமானவர்களே சந்தோஷமா இருந்த ஒரு குடும்பம் கையாங்களா காரணம் ஊர்ல நிர்வாகத்தை செய்யறதா காரணம் செஞ்ச அமல்களை நாளைய மறுமையில எங்கட மீதானல காண ஏதாவது காரணம் இந்த நாவுதான் எனவே அன்பானவர்களே நாவை பாதுகாத்துக் கொண்டால் நிச்சயமாக எங்கட அமல்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் நாளைய அந்த அமல்களை எங்கட மீதான பார்க்கலாம் எனவே வல்லவன் அல்லாஹாணம் காலா இந்த காலங்களை பெருமதியாக கழிக்கக்கூடிய பட்டியலை அனைவரையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் அதற்கு அவன் கண்ணியமான அல்லாஹ் அதிகமாக துவாசியுங்கள் இந்த காலம் பெருமதியான காலம் அது மாத்திரமல்ல எங்களை விட்டு பிரிந்து எத்தனையோ பேர் கபிராரியாக அதாவது பள்ளிகளுக்காக நிறைய பெற்றோர்கள் பொருந்தி பாவங்களை என்னென்னோ எல்லா நல்ல காரியங்களும் இருக்கக்கூடிய அனைவரை அமல்கள் பெற்றோர்கள் பிள்ளைகள் செய்யக்கூடிய தப்பு தவறுகளை கொண்டு அந்த பெற்றாறு தண்டித்து பெ நினைத்து அதிகமாக செய்யக்கூடிய மக்களாக அனைவரை கொள்வாயாக வேலைகளை நல்ல முறையை செய்து முடிப்பதற்கு அனுகூலம் மூலமாக சேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய கூட்டத்தில் விட்டு பிரியூடிய கூட்டத்தை சேர்த்துக் கொள்வாயாக ஏற்றுக்கொள்வாயாக